பயன்படும் ஒன்றை ஒருவருக்கு அன்பளிப்பாக வழங்கினேன் அவர் அதை சரிவர கவனிக்காமல் அதை வீணாக்கிவிட்டார் எனவே அதை நான் விலைக்கு வாங்க விரும்பினேன் அதை அவர் குறைவான விலைக்கு விற்பார் என எண்ணினேன் நபிசல்லம் அவர்களிடம் இது பற்றி கேட்டேன் அவர் உருவா திருகம் கொடுத்தாலும் தர்மத்தை திரும்ப பெற வேண்டாம் நிச்சயமாக தன் தர்மத்தை திரும்ப பெறுபவன் தன் வாந்தியை திரும்ப உண்பவன் போலாவான் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று நான்கு எட்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று